அடியார்களை மறப்பதில்லை அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகளில் ஒத்தாசைகளில் எந்த ஒரு குறைவையும் ஏற்படுத்துவதில்லை அடியார்களுக்கு தேவையான அனைத்தையும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹூ சுபானகாலா செய்து கொண்டே இருக்கின்றான் உலகத்தை நாம் பார்க்கலாம் முழு உலகத்தையும் அல்லாஹூ சுபானகாலா நமக்காகவே படைத்திருக்கின்றான் ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பல கோடிக்கணக்கான மிருகங்களும் பறவைகளும் உயிர் இனங்களும் அனைத்தையும் அல்லாஹு மனிதர்களுக்காக வேண்டி படைத்திருக்கின்றான் இவ்வளவு பெரிய இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டிருப்பது மனிதர்களுக்கும் ஜிண்களுக்காக வேண்டி மாத்திரம்தான் மனிதர்கள் ஜின்களை தவிர்த்து உலகத்தில் உள்ள அனைத்து அல்லாஹு ஞாபகம் அவனுடைய துதியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன அல்லாஹுவை நினைக்காத எந்த ஒரு வஸ்துவுமே உலகத்தில் இல்ல குரான் அல்லா சொல்லிவிட்டான் என்னை ஞாபகம் செய்யாத எந்த ஒரு வசவுமே இல்ல அனைத்து என்னை ஞாபகம் செய்து கொண்டே இருக்கின்றன அவைகளுடைய சிக்கல்களை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது செய்வது மாத்திரமல்ல அல்லாவுக்கு சஜதாவும் செய்து கொண்டிருக்கின்றன அல்லாவுக்கு சாஸ்தாங்கமும் செய்து கொண்டிருக்கின்றன மனிதர்கள் கொஞ்சம் வணங்கிட்டார் மனிதர்கள் ஒரு எட்டு பத்து ரத்து தொழுதிட்டா ஒரு நாலு ஐந்து நினைக்கிற எவர்கள் அமரக்குமார்கள் எடுத்துக்கொள்ளலாம் இடைவிடாது தொடர்ந்து அல்லாஹுடைய தத்மீகர்கள் ஈடுபட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் இரவும் பகலும் இடைவிடாது தொடர்ந்து அல்லாஹுவை நட்சத்திரங்களும் இந்த இரண்டும் அல்லாஹுவை குறிப்பிடுகின்றான் மாறி செய்யக்கூடிய கூட்டம் என்ற மனிதர்கள் கட்டுப்படாத உத்தரவு சட்ட திட்டங்களுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் என்றால் மனிதர்கள் ஆனாலும் அல்லாஹூத்தால மனிதர்கள் மீது இரக்கம் கொண்டிருப்பதை போன்று வேற எந்த அந்த அளவுக்கு இரக்கம் இதுவரைக்கும் கொண்டதில்லை இந்த மனிதர்களுக்காக வேண்டிய எவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைத்து வசப்படுத்தி தந்திருக்கின்றான் சூரியனை வைக்க வேண்டிய இடத்துல சந்திரனை வைக்க வேண்டிய இடத்துல சூரியனுக்கு என்று தனியான ஓடு பாதை சந்திரனுக்கு என்று தனியான ஓடு பாதை சூரியனுடைய ஓட்டத்துடைய வேகம் அது வேறு சந்திரனுடைய வேகம் அது வேறு இரண்டையும் வித்தியாசமாக இரண்டையும் இரண்டு இரண்டு இடங்களில் இரண்டுக்கும் வெவ்வேறான ஓடு பாதைகளை அமைத்து அல்லாஹு dan akan dah பூமியில் சுமார் ஒன்பது கோடி முப்பது லட்சம் மைல்களுக்கு மேலால் சூரியனைக்கு என்று ஏற்படுத்திய பாதையில் சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கின்றது சூரியன் ஒருபோதும் சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு வர முடியாது பகல் இரவை முண்டவும் முடியாது அல்லாஹான் அல்லாஹான் இரவுக்குள்ளே பகலை நுழைக்கின்றான் ஏற்பாடுகளை செய்கின்றான்னுடைய விஷயத்தில் நான் கட்டம் கட்டமாக பல ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கின்றேன் நீ தாயனுடைய வயிற்றில உனக்கு உணவை கொண்டு வந்து சேர்த்தது நீ உன்னுடைய வயிற்றுல சிறிய சிசுவாக இருந்த வேலையில உனக்கே உணவை கொண்டு வந்து சேர்த்தது அவனுடைய வல்லமையால குதிரத்தால உணவை கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு உறுப்புகள் எல்லாம் பூரணமாக ஆகி ரூபம் பின்னால அல்லா கூறுகின்றான் நீங்க நினைத்தவே கற்புக்கை அவருடைய பல இலக்கைகளில் நின்றும் ஒரே ஒரு இலக்கையின் மூலமாக உன்னை இந்த உலகத்திற்கு வரும்படி மலத்திற்கு நான் தான் உள் உணர்வை ஏற்படுத்துகின்றேன் அந்த மனக் மெதுவாக நடக்க முடியாது எதையுமே அறியாதவனாக வருகின்றாய் இரவு எது பகல் எது தெரியாது தாயாறு தந்தையாறு தெரியாது நண்பனையவர் விரோதியவர் தெரியாது தெரியாது நான் உங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றில் இருந்து நீங்க எதையுமே அறியாதவர்களாக இருந்த வேலையில் நாம் தான் உங்களை வெளியாற்றினோம் அதற்கு பின்னால கேட்கக்கூடிய சக்தி அந்த கேட்கக்கூடிய சக்திக்கும் ஒரு லிமிட் ஒரு அமைத்து தந்திருக்கிறான் அல்லா மிக தூரத்தில் மிக சமீபத்தில் வந்து ஒரு சத்தம் போட்டா நாங்க சொல்லுவோம் இருக்குது எங்களை காது பாக்ஸுக்கும் ஒரு கெமரா பார்க்கக்கூடிய இந்த கருவிக்கு ஒரு பார்க்க முடியாது ஒரு சைட்பீழ்பகுதி கேள்விக்கும் ஒரு லிமிட் உங்களுடைய பலர்களுடைய பேச்சை கேட்கவும் சகோதரர்களே குறிப்பிடுகின்ற அதற்கு பின்னால கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய சிந்திக்க கூடிய சக்திய நான் தான் உங்களில் உண்டு பண்ணினேன் பெரியும் அல்லாஹு குறிப்பிடுகின்றான் பூர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பு அது என்னுடைய கட்டளைகளை விட்டு என்னுடைய சட்டத் திட்டங்களுக்கு மாற்றமாக நடந்தாலும்னிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உலகத்திலேயே அல்லா தண்டனையை கொடுக்க ஆரம்பித்தார் உலகத்தில் நானோ நீங்களோ வேறு யாரும் நடக்குது நடந்து கொண்டே இருக்கின்றன குற்றங்கள் புரியப்பட்டு கூறு மகனே என்னை நினைப்பேன் நான் உன்னை மறக்க மாட்டேன் நினைவு கொண்டே இருப்பேன் மேலான மாணவ நண்பர்களே சகோதரர்களே உலகத்தில் அல்லாஹ் தன்னுடைய அதிகாரிகளுடன் இறக்கம் கொண்டிருப்பதை மாதிரி வேற யாரும் எந்த ஒரு தாயும் தன்னுடைய குழந்தையுடன் கூட அந்த அளவுக்கு அன்பு வைக்க முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹூ நம்முடன் அன்பு வைத்து கருணை வைத்து இரக்கம் கொண்டு நமக்கு தேவையான உணவுக்குரிய ஏற்பாடு நீருக்குரிய ஏற்பாடு தங்குவதற்குரிய ஏற்பாடு சகல ஏற்பாடுகளை செய்து தந்ததோடு நின்று விடாமல் உலகத்தில் பின்னால நாங்கள் எல்லோரும் ஈமாறி கொண்டிருக்கிறோம் மீண்டும் திருப்பி எழுப்புதல் லட்சக்கணக்கான நபிமார்கள் மேற்பட்டி அடியார்களுக்கு வேலங்க வைத்துக் கொண்டே இருந்தான் அந்த நபிமார்களுடைய வரிசையில் நம்முடைய தலைவர் முகமது கடைசியாக மனித குணம் அற்றவர்கள் உள்ள முன்னூத்தி சிலைகளை வைத்து வணக்கம் புரிந்து கொண்டிருந்தவர்கள் வெளியே நிர்வாணமாக தவா செய்து கொண்டிருந்தவர் பெண்ழந்தை கிடைத்தோடு புதைக்கக்கூடிய முதலாவது அறிவுத்துறை எடுத்துக்கொண்டோ பூஜ்யம் தெரியாத பொருளாதாரத்தில் அடிமட்டத்தில் இருந்தார்கள் ஏன் அவர்கள் ஒன்றுமே இருக்கல அந்த நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோம சாம்ராஜ்ய அரசர்கள் தன்னுடைய ஆட்சிக்கு கீழே இவர்களை வைத்து ஆட்சி செய்வதற்கு கூட விரும்பல என்ற எந்த வருமானமும் அவர்கள வரைவிளக்கணன் கூட தெரியாது ஏன் பள்ளிவாசல்கழித்திருவாங்க அடிப்படையில நாகரிக அடிப்படையில் அனைத்து துறையிலையும் அவர்கள் பின்தங்கித்தான் இருந்தார்கள் இப்பொழுது முகமது இவர்கள் எப்படி உடைத்தோனும் எப்படி முயற்சி செய்யணும் அதற்கு ஒரு திட்டத்தை நபியவர்கள் தன்னுடைய வேலைகளை செய்யக்கூடியவராக இருப்பார் என்று பல ஆயிரம் வருடங்களுக்கு சலாத் இஸ்லாம் அவர்கள் டுவா கேட்கின்றார்கள் நீ ஒரு நபியை அனுப்ப முதலாவது வல்லமைகள்ரிந்த பக்கம் அவர் அழைக்க கூடியவராக இருப்பார் முதலாவது கற்றுக் கொடுக்கக்கூடிய அவர்களை உள்ளத்தை இந்த மூன்று வேலைகள் அனுப்பிப்படி அதிகார்கள் பாதுகாக்கப்பட்ட உள்ளே நுழைந்தாலும் அந்த கொலைக்காரனுக்குரிய தண்டனை கூடாது அந்த அளவுக்கு அவர்கள் வறண்ட காய்ந்த பூமி உள்ளதுலாத <laughs> ஊரிலையும் நன்றாக பதிவு செய்யர் பக்கத்தில் பார்த்து அந்த கிராமமும் பொருள் என்றால் குறிப்படும் சு ஒரு தொலை அதுல எக்கச்சக்கமான பல வகைகள் மக்கள் ஒவ்வொரு நாளும் மக்களால் முக்கியமான மார்க்கெட் பார்த்தா தெரியும் அதிகமான மரக்கறி வகைகள் காய்கறி வகைகள் பல வகைகள் எல்லாம் ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் ஒரு அவர் அவருடைய பயணம் ஆனால் மலை பிரதேசம் மாதிரி அல்லாஹூ அந்த ஊரை மாற்றி அந்த அச்சுடைய காலத்தில் கிட்டத்தட்ட மனிதர்கள் இருபது இருபத்தைந்து லட்சம் மனிதர்கள் அனைவர்களுக்கும் பலன் கிடைப்பதை போன்று குறைவு கிடைத்தாலும் கொஞ்சம் நாட்டுகளை போனவர்களுக்கு தெரியும் அதிகமா பணம் சாப்பிடுவாங்க ஒரு மாதம் ரெண்டு மாதம் தங்கி இருக்கிறாங்க சிலர்கள் நோன்புக்கு வந்து கேள்விப்பட்டதில்லை யாருக்கும் து மீன் வகைகளும் கிடைக்கின்றது காய்கறி வகைகளும் கிடைக்கின்றது முழு உலகத்தில் உள்ளவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகின்றது இப்ராஹிம் அலித்துடைய பிரதிபலன் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் விட்டுவிடும் உத்தரவிட்டான் முதலாவது தன்னுடைய மனைவியை தியாகம் செய்வதற்கு அவர்களுடைய மகனார் நல்ல பருவத்தை வயது அடைந்து வாரிபத்தை அடைந்து அவர்களை தூக்கி நெருப்பிட எரியப்படுகின்ற அந்த வேலையில் ஏகத்துவத்திற்காக அல்லாஹுடைய தயார் மனைவி தன்னுடைய மகனுடைய உயிர் முழு குடும்பத்தையும் தீனுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்கின்றார்கள் கேட்கின்றார்கள் மேலான மாணவ நண்பர்களே சகோதரர்களே முதலாவது முறைப்படி வணங்கி உதவி தேடிதான் உதவி கிடைக்கும் என்று முழு உலகத்தில் உதவி கிடைப்பது குறைவு கிடைக்க அளவு கிடைக்காமல் இருக்கிறது காரணம் என்ன உதவி விசேஷமான இரவு இரவு இரவு இரவு நோம்ப படிப்பது யாசின் ஓதுவது குரான் முடிஞ்சிருச்சு ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து இஸ்லாமிய முறைப்படி இஸ்லாமிய முறைப்படி செய்கிறாரிய செய்ய வேண்டிய அனைத்து வேலையையும் அது மேதானமானோ நண்பர்களே சகோர்கள மூன்று என்னுடைய சந்ததியாக محمد صلى الله عليه وسلم أولا قال عنبت يدرك في النال إبتالي الله سورة صفل قريبا قال هو الذي بات في الأمين رسولا منهم يتلوه عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكم عند محمد صلى الله عليه وسلم أولا قال إلدى فاشي كتري أمي قال نبيا هنه توبيتهم عند نبيا سيبار قال يتلو عليهم آياته முதலாவது அல்லாஹுடைய அவர்களுக்கு போதனைகளையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருப்பார் என்று அதற்கு இப்ராஹிம் அலி சலாத்து சொன்னார்கள் அல்லாஹும் அதே மூணுகளை அவர் கல்வியை முதலாவது கல்வியை பற்றியும் அறிவை பற்றியும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் இந்த மூன்று வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நபியை நாம் அனுப்பிவிட்டோம் அல்ல செய்கின்றான் அல்லாஹ்லப முன்னால வச்சு இந்த சிலபஸ்ல தான் நீங்க பாட நடத்தும் மூன்று வகையான சிலபஸ் முதலாவது தாவத்துறைய சிலபஸ் இரண்டாவது ஈமான உள்ளத்தை சீராக்கக்கூடிய அந்த ஈமான பசுத்தப்படுத்தக்கூடிய சிலபஸ் மூணாவது கல்வி குரானுடைய நடைகளை குரானுடைய போதனைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திட்டம் இந்த மூன்று திட்டங்களை முன்னால் வைத்து அல்லாஹூ தர நம்பி அவர்களை அனுப்பி வைக்கின்றான் மேலான மாணவ நண்பர்களே சகோதரர்களே முகமது சல்லாஹல்ல அவர்களை விட பெரிய ஒரு அறிவாளி இதுவரைக்கும் உலகத்திற்கு வந்ததும் இல்ல பின்னால் வரப்போவதும் இல்லை அவ்வளவு பெரிய முகமது சல்லாம் யாரு எந்த சந்தர்ப்பத்தில் வந்து எந்த மாதிரி நடந்து கொண்டாலும் அவர்களோட நடக்க வேண்டிய முறைப்படி நடந்திருக்கிறார்கள் முகம்மது சல்லாஹ் அலேவசல்ல அவர்களுடைய குணத்திற்கு அவர்களே நிகழ் அவர்களுடைய பண்புக்கு அவர்களே நிகர் அவர்களுடைய அழகான நல்ல நடத்தை உலகத்தில் இருவரைக்கும் யாரும் நிகராக இருந்ததே இல்ல அந்த பாடுபடுகின்ற மாத் தாவத் தாவத் ஊரிலும் தாவத் எங்கு அது வனக்கத்துக்கு போனாலும் சரி அந்த மூன்று வகையானுடைய எனவர்கள் உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா அவங்களோட ஊருக்கு என்ன கூட்டிக் கொண்டு போங்க என்னை அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் நான் இந்த புனிதமான எத்தி வைக்கின்றான் என்னுடைய தூது எட்டி வைக்கணும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நபி அவர்கள் தாவத்தில் ஈடுபடுவார்கள் தாவத் மக்களால வீடு வீடாக சென்று மன்னருக்கு எல்லா தூரத்தில் அரசர்களுக்கும் எழுதி எழுதி நபி அவர்கள் தாவத் முதலாவது அவர்களுடைய மேல நிலைமை வேண்டாம் வேண்டாம் என்று தடை செய்தும் கூட உமாரிக்கள் தொடர்ந்து அதிகமான நேரத்தை செலவு செய்ய மேலான மாணவ நண்பர்களே சகோதரர்களே இரண்டாவது உழைப்பு அவர்களுடைய உள்ளங்கள் பெயர் வேறு ஒன்று இரண்டாவது மூலமாக அவர்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருந்தது மூலமாக அவர்களுடைய உள்ளங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருந்தது அவர்களுடைய உள்ளங்கள் கொண்டு வந்ததற்காரணமாக இரண்டாவது கட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹுவ தஆலா ஜிக்ரினூலமாக அவரோடுள்ளத்தை சுத்தபடுத்துಿಕೊಂಡே இருந்தான் மூன்றாவது கட்டமாக கல்வி மீரான मानव நண்பர்களே சகோதரர்களே கல்வியை எண்டருக்கு முக்கியம் கொடுக்கப்பட்டதென்ன சொன்னா ஹதர தபஹுரேரா রাদিয়াল্লাহு அன்ஹு ஹிஜ்ரி 6ல இஸ்லாத்தை ஏத்துколறாங்க ஹிஜ்ரி 6 அல்லது 7ல தான் இஸ்லாத்தை ஏத்துколறாங்க ஹிஜ்ரி 11ல நபி அவர்கள் வஃபாதாகியுட சென்றார்கள் நாலே நால மாதம் தான் நபி அவர்கள் வா அந்த அளவுக்கு கல்வியில் அந்த வகையை பதிவு செய்வதற்கு பல தகாபாக்கள் நதியுடைய ஒரு வாழ்க்கை வெளிப்படாது உடனடியாக எதிசத்திற்கு பிரயாணம் செய்கின்றார்கள் ஒரே ஒரு ஹதிசை படிப்பதற்காக கூறுவார்கள் அந்த கடும் பயங்கரமான உஷ்ணத்திர சில மூத்த சகாபாக்களுடைய வீட்டுடைய உற்றத்துல நான் போய் படித்துக் கொள்வேன் அந்த கடும் படித்து விடுவேன் என்று விளக்கங்களை படிப்பதற்கு மார்க்க கல்வியை ஞானங்களை படிப்பதற்காக வேண்டி அதிகமான மேற்கொண்டார்கள் வருஷ குடும்பத்தை மனைவிமார்களை மக்களை பிரிந்து நாற்பது வருஷம் நாற்பத்தி வருஷம் வரைக்கும் வெளியில சென்று பிற நாடுகளுக்கு சென்று கல்வியை கற்றிருக்கின்றார்கள் என்று சரித்திரம் கூறி கொண்டிருக்கின்றது ஆக மூன்றாவது விஷயமாக முகமது கல்வியில் உற்சாகப்படுத்த எந்த அளவுக்கு அவர்களே திருமணம் முடித்ததற்கு பின்னால நல்ல முறையில் எழுத படிக்கணும் என்று சொல்லி அதை என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு அனுப்பி அப்தாவுக்கு எழுத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்றும் இஸ்லாமிய சரித்திரம் கூறுகின்றது மேலமான நண்பர்களே சகோர்கள முதலாவது ஒட்டுமொத்தமாக பின்னால விரல்லை ஒரு தவிர்த்தியான சுமார் இருநூறு ஈடுக்கு பின்னாலிய முஸ்லிம்களுக்கு ஒரு காலம் வருகின்றது அந்த காலத்தில் அதிகமாக உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்படுகின்றார்கள் குரானுக்கு அடுத்த அந்த சொல்லக்கூடிய அந்த புகாரி ஷரீஃபை எழுதியி அவர்கள் அதற்கு பின்னால் அதிகமாகந்த மாணவர்கள் அவர்களுடைய ஆசிரியர்கள் ஆயிரத்தி எட்நூறுக்கு மேற்பட்ட காலத்தில் கல்வியினுடைய மோகம் அதிகமாகி முதலாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன அதனால்தான் அந்த காலத்துல பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகள் உருவாக்கப்பட்டு ஒவ்வொரு முகத்திசன்களுக்கு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஆட்சி காலத்தில் உள்ள அரசர்கள் இளவரசர்கள் சித்தரசர்கள் மன்னர்கள் அதிகாரிகள் கவர்னர்கள் எல்லாருமா வந்து உட்காருவாங்க இமாம் புகாரி அவருடைய பாடத்துல எந்த அளவுக்கு கலவ ஹாருன் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய மனைவியோடு ஒரு பள்ளியை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் திடீர்னு சொல்லி ஒரு சத்தம்ஒன்றே கேக்கேது முழு பள்ளி குழிங்கின்றது அவ்வளோ பெரிய ஒரு சத்தம்ஒnde இமாம் ஹாருன் ரஷீதனே மனைவி கேட்டாங்க தன்னுடைய கனவரை பார்த்து இது என்ன சத்தம் அப்ப கனவன் சொன்னாரே இது என்ன சப்தம்னு சொன்னா இந்த பள்ளியில அப்துல்லா முபாரக் அவர்களுடைய மாணவர்கள் சொன்ன சப்தம் தான் இந்த சத்தம் இவ்வளவு பெரிய சட்டம் என்றால் அப்பொழுது மனைவி சொன்னாங்க அரசு அவர் தான் தகுதி நீங்க இல்ல பாருங்க அவருடைய மாணவர்கள் அதிகமாக இருந்தார்கள் சகோதரர்களே இரண்டாவது நூற்றாண்டு கல்விக்கு முக்கியத்துவம் இரண்டாவது உழைப்பு நடந்து கொண்டிருந்தது அதற்கு பின்னால மூன்றாவது அதாவது அதாவது உள்ளத்தை உழைப்பு இது மூன்றும் நடந்து கொண்டே இருக்கின்றது வரைக்கும் மேலான மாணவ நண்பர்களை தகவல்களை மூன்று வேலைகளும் பொதுவான அடிப்படை நடந்து கொண்டே இருந்த விடுபட்டது கூட தொடர்ந்து பின்னால கல்விக்கு முக்கியத்துவம் இரண்டாவது தாவரத்திற்கு முக்கியத்துவம் மூணாவது உள்ளத்தை உழைப்பு நடந்து கொண்டே இருக்கின்றது விடுபடல அவர்களுக்கு பெரிய செல்வாக்கை அவர்களுடைய தரத்தை பிடித்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் இருக்கின்றார்கள் கலந்து கொண்ட மாதிரி மனிதர்கள் அவர்களுடைய அதே மாதிரி அதற்கு ரொம்பவும் பின்னால சமீப காலத்தில் ஒரு முன்னூறு வருஷத்தை உள்ள ராஜாஜின் பெரிய ஒரு மகான் அவர் டில்லியில் இருந்து லாகூர் வரைக்கும் ஒரே ஒரு பிரயாணம் என்ற அந்த பிரிப்பட்ட முறையில் உள்ள உடைப்பு எந்த காலத்திலும் அவர்கள் இருபதாயிரம் சாத்திரிகள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டதாக இஸ்லாமியம் கூறுகின்றது மேலான மாணவ நண்பர்களே இந்த தாவத்துரை உடைப்பு விட ஒரு காலத்தில் இந்த காலத்தில் யாரும் அந்த மாதிரி இருக்க முடியாது அந்த அளவுக்கு பணக்காரர்கள் மாதத்திற்கு என்ன செய்வாங்க சாப்பாடு போடுவாங்க அவர்களுடைய தலையில வைக்கக்கூடிய கிரீடங்கள் நாற்பது கிலோ ஐம்பது கிலோமதிப்பாங்க ஆடம்பரத்தை பழகிட்டாங்க இந்த மூன்று வேலையில கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு என்ன செய்ய பாவங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க பின்னால் அந்த காலகட்டத்தில் இவர்களை அறிமுகம் செய்யறாங்க பரவி ஒவ்வொரு அதிகமாக எது பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்க்கணும் வரமாட்டாங்க ஒரு ஜி ஏதாவது பங்குடுறது சின்ன கொடுக்கிறது குடிக்க கொடுக்கிறது பாடகைகளை வச்சு பாட்டுகளை பாடுவாங்க ஆட சொல்லி பார்த்து கொண்டு இருப்பாங்க அல்லது கழிச்சு கொண்டு இருப்பாங்க அந்த மாகோல இருந்து பள்ளியுடைய மாகோவுக்கு எடுப்பதற்காக வந்து சொல்லி மௌலிஜனை சொல்லி ஏதாவது ஒவ்வொன்ற சொல்லி எப்படியாவது அதிகாரிகள் பள்ளியின் பக்கம் அழைப்பதற்காக வந்து இசிரி நானூத்தி ஐம்பதற்கு பின்னால் முயற்சி செய்து முதலாவது சிக்கலுக்கு முக்கியத்துவம் இரண்டாவது கல்விக்கு முக்கியத்துவம் மூணாவது தாவத்திற்கு முக்கியத்துவம் இந்த மூன்று வேலைகள் அறுநூரை தாண்டக்கூடிய வேலையில இந்த மூணு வேலை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு இரண்டு வேலைகள்ல முஸ்லிம்கள் ஈர்க்கப்படுகின்றார்கள் முதலாவது இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு நாட்டுடைய ஆட்சி கைப்பட்டு சொல்லி முதலாவது நாட்டுடைய ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முயற்சி முஸ்லிம்கள் விட்டு இரண்டு வேலைகள் ஈடுபடுகின்றனர் சகோதரர்களே வரைக்கும் இந்த மூணு வேலைகளும் தொடர்ந்து நடந்து இருந்தது ஆனால் கரு கொஞ்சம் மாறினாலும் சரி ஆனால் வேலைகளும் என்ன செய்வது பணக்காரனாக மாறுவது அதற்காக இதை கொள்ளையடிப்பது கொலை செய்வது அநியாயமா ஆட்கள அநியாய் செஞ்சு அவர்களுடைய படங்களை கொலை அடிப்பது இதுதான் அவர்களுடைய ஒரு பழக்கமாக இருந்தது பாவம் அநியாயம் ஒன்னும் அவர்களுக்கு பெரிய தவறான நினைக்கல குற்றம் புரிவதை தவறான நினைக்கல குற்றம் செய்வதை அறியாமலேயே பாவங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் வீழ்ச்சி மாதிரி வரலாற்றில் அந்த மாதிரி ஒரு நஷ்டம் ஏற்படவே இல்லை என்ன செய்கின்றார்கள் இது அறுநூறுக்கு பின்னால இஸ்லாமியர்களுடைய முக்கியமான ஒரு ஆளின் சுல்தான் என்று சொல்லக்கூடியவர் முக்கியமான ஒரு ஆளின் பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஏரியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அந்த காலத்தில் ஒரு நாடாக இதே பல நாடுகளை ஆட்சி செய்து கொண்டிருந்தால் இஸ்லாமிய ஒரு படை அடுத்த நாட்டுக்கு போறாங்க நிறைய படங்கள் எடுத்துக்கொண்டு போறாங்க அடுத்த நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுடைய நாட்டுக்கு அடுத்த நாடு அந்நியவர்களுடைய நாடு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் என்று அவருக்குள்ளவர் என்ன செய்கின்றார் கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய பொருள்கள் கொலை அடிக்கப்படுகின்றது அதற்கு பின்னால் அந்நிய நாட்டுடைய தலைவன் கொலை செய்து மாணவ நண்பர்களே அதன் காரணமாக நீங்க போய் முஸ்லிம்களோடு என்ன செய்கின்றனர் மாணவ நண்பர்களே சகோதரர்களே அந்த காலத்தில் பல வருஷமாக வேண்டாமா எழுதவா வேண்டாமா என்று பெரிய யோசனைக்கு பின்னால கடைசி ஆரம்பித்தேன் என்னுடைய பேட்டியாளர் நீங்க ஆனால் விலங்கணும் பின்னால வரக்கூடியவர்களுக்கு இது ஒரு பாடமாக அமையணும் எழுதுறேன் இதுவரைக்கும் உலக முஸ்லிம்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சோதனை இல்லை பின்னர் <tellan> ஏறி வந்த குதிரைகளால் நடக்க முடியாம ஓடிக்கொண்டிருந்தது அந்த குதிரைகளால் நடக்க முடியாம குதிரைகள் எல்லாம் இரத்தில வலுக்கு கீழே விழுந்துவிடும் ஜீர்டைய அவர்கள் வாழ்ந்தா போன்ற பகுதியில் ஒரு நாளில் பேர்களை கொலை செய்திருக்கின்றான் மேலான மாணவ நண்பர்களை சகோதரர்களே எந்த அளவுக்கு முழு ஒன்று நடியும்த்தாயிரம் அடிமைகள் வைக்கக்கூடிய அளவுக்கு செல்வத்தை கொடுத்தான் அந்த சுல்தான் என்று சொல்லக்கூடிய அடிமைகள் எங்கு நடுங்காத ஆடு மாடுகள் அவர்கள் சொந்தமாக்கி கொண்டார்கள் முஸ்லீம் மாறிஸ்லி வாழக்கூடிய ஒரு தெருக்கு வைத்து அதற்கு பின்னால ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு வாழ் எடுத்துக்கொண்டு வந்து அந்த முழு முஸ்லிம்களுடைய கழுத்தையும் ஆண் கூட எழுந்து நீ ஏது செய்கின்ற கேட்பதற்கு கூட தைரியம் இருக்கிற நீங்க தெரியுமா அந்த நதியில் உள்ள பாலத்தை கத்துவதற்கு பல லைப்ரிகளை உடைக்கின்றார்கள் ஒரே ஒரு ஒரே நேரத்தில் மூணு நாலு வாகனம் போய் வரக்கூடிய அகலமான பெரிய பாதை அல்லாம இப்ப எழுதுறாங்க அந்த ஓடிய தண்ணி ஒரு மாதம் வரைக்கும் கருப்பு நீரா தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு அவர்களை கிதாபுகளை வைத்து அவர்களுடைய பின்னால மதியது பக்தாத் மாறிடுச்சு அலி ரவி அவர்களுடைய ஆட்சி காலத்துல பக்தாத் தான் இஸ்லாமியர்களுடைய தலைமை பீடமாக இருந்து அதுக்கு பின்னால பல நூறு வருஷம் பக்தாது இஸ்லாமிய செஞ்சல் இடமாக வெறிச்சோடை கிடந்தது அவர்கள் கொலை செஞ்சு கொலை செஞ்சு கொலை செய்யப்பட்ட ஆண்களுடைய ஜனாதாக்களை எடுத்து தூக்கி அதை குடிப்பாட்டி அதை கவல் செய்து குழி வெச்சு அடக்கிறதுக்கு யாரும் இல்லாமக்கள் ஒவ்வொரு இடத்துல மழை மலை மாதிரி வைக்கப்பட்டிருந்து அந்த ஜனாதாவை தூக்கி அலட்சத்துக்கு யாருமே நோய் ஏற்பட்டு கோலாரா நோயால் பல நூறு பேர்கள் இறந்ததாக இஸ்லாமிய தரத்தனம் கூறுகின்றது அந்த அளவுக்கு கரையாணம் செஞ்சாங்க அந்த ஜங்கிஷானுக்கு நான்கு மகன்மார்கள் இருந்தாங்க அவர்களுக்கு பல நூறு பேர குழந்தைகள் எல்லாரும் வெற்றி பெற முடியாது மாறாக அல்லாமி ஒரு திட்டத்தை போடுறாங்க அவர்களுடைய வெளி ரங்கத்தில் வியாபாரிகள் உளங்கத்தில் தாயிகளாக இருக்கின்றார்கள் அந்த ஊருக்கு போய் மிக மெது அந்த ஊர் மக்களுக்கு இஸ்லாசியம் அழைப்பு கொடுக்கிறாங்க அப்படி அந்த செய்தி காட்டு சீ மாதிரி பரவி போய் கிடைக்கிறது அவன் கூப்பிடுகின்றான் இந்த உலமாக்களிட படையுள்ளவர்கள் அளித்த அந்த இடத்தை மீண்டும் திருத்துவது அவர்கள் மேற்கொண்ட முயற்சி உழைப்பு நாட்டை என்னுடைய நாட்டுடன் யுத்தம் செய்து நீ வெற்றி பெற்றா அதற்கு பின்னால் தாக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அவர் பெரிய ஒரு நாடாக இருக்கிறது இப்பொழுது அந்த பேர பிள்ளை தைமூர் ஈரானிலிருந்து பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டதற்குரிய காரணமே நடந்து கொண்டிருந்த இந்த மூன்று உழைப்பை விட்டு நாட்டை ஆட்சியை மா என்று சொன்ன ஒரு சரு ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்து கொடுக்கப்பட்டிருந்தது அவர் சொன்னாரு பள்ளி வாசல்கள் அளிக்கிறது எனக்கு ஐம்பது வருடம் பிடித்ததாக அந்த அளவு முழு ஸ்பெயினில் உள்ள இஸ்லாமிய செல்வங்கள் எல்லாம் வருடம் விட்டுவிட்டாங்க வெறும் என்ற இந்த சோதனைகளை முஸ்லிம்களுக்கு கொடுத்தார் ஒவ்வொரு பேரளவுல முஸ்லீம்கள் தயார் இல்ல அதனால் என்ன செய்தார்கள் இந்த முஸ்லீம்களை மதம் மாற்றுவதற்கு முன்னால முதலாவது என்ன செய்யணும் முஸ்லிம்களுடைய உலமாக்கள் இவர்களுக்கு நூற்றுக்கு நூறு பொதுமக்கள் கட்டுப்பட்டு நடக்கின்றார்கள் அதனால முதலாவது அவர்களை இல்லாமல் உலமாக்க அவன் சொல்கின்றான் மூன்று அடையாளம் இருக்கும் அந்த மூன்று அடையாளம் இருந்து அவன் ஆலிமா இருப்பான் முதலாவது அவனுடைய ஜுப்பா முட்டுக்கு காலி கீழ இருக்கும் இரண்டாவது அவன் பைஜாமா உடுத்திருப்பான் மூணாவது அவனுடைய பைஜாமா கரண்டைக்கு மேலால் இருக்கும் அதாவது முதலாவது ஜுப் முட்டுக்காலிக்கு கீழாமா மேலாளர் மூணாவது முகத்துல தாடி இந்த மூன்றும் இருந்தால் அவன் ஆலிமா இருப்பான் கொலை செய்தாங்க மூணு நல்ல ஐம்பத்தி ஐயாயிரம் ஓலபாக்கள் கொலை செய்யப்படுறாங்க அந்த காலகட்டத்தில் ஈடுபட்டார் வந்து தண்ணி குடிப்பாங்க இவர் தன்னுடைய நேரம் இல்லாததுனால நாங்க ரொம்பவும் சுருக்கி கூறுகின்றோம் அங்க வரக்கூடிய அவர்களுக்கு விலக்கிக் கொண்டேயர்கள் சரிவரல அவர்கள் ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய அவர்கள் மீண்டும் இந்தியாவுக்கு திரும்பி வந்து முதலாவது அதே முறையில் இறுதியும் திருத்தப்படும் ஆரம்பம் அவர்களை திருத்துவதற்கு மூன்று வேலைகளை செஞ்சாங்க நாங்க ஆரம்பத்தில் வைத்து இவர்களை திருத்தலாம் என்று சொல்லித்தான் இலேக்கு முதலாவது தாவத் என்ற பெயரால் ஆரம்பிக்கிறாங்க மக்கள் அதற்கு தப்பி வேற பெய்து கொண்டாடும் நவியவங்க செஞ்ச மாதிரி அந்த மூன்று வேலைகளை மையமா வைத்து முதலாவது ஆரம்பிக்கிறாங்க தாவத் ஆரம்பிக்கிறாங்க ஜிக்கிர செய்ய சொல்றாங்க காலை மாலை ஜிகிரி செய்யுங்க உள்ள பரிசுத்தமாக ஆகும் கல்விக்காக வேண்டி தாலிம் கிட்டாமி அவருடைய காலத்தில் இயக்கப்படுது உள்ளதற்காக விருப்பி ஏற்படுவதற்காக வேண்டி வைத்து முன்னேறிக் கொண்டே ஆரம்பிக்கிறாங்க அந்த காலத்தில் உள்ள முக்கியமான உலமாக்கள் ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனா பின்னால போய் இந்த வேலையை பார்த்து பெரிய ஆச்சரியமானே தகவல்களே ஒரு எண்பது வருஷம் கூட கலையல்ல அல்லாஹோட திருப்பியாலு உலகத்தில் இந்த வேலையை அல்லாஹ் பரப்பிவிட்டார் ஒரே ஒரு தனிநபருடைய கவலை கோபத்தை பெரிய சந்திக்க ஏ கலவளே இதுக்கு மேல நீ பேசினா என்னுடி இந்த கம்பால தான் நான் பதில் சொல்வேன் என்று சொல்லி அப்பா அவருடைய தலப்பாவை கலட்டி அந்த பெரிய முன்னுனுடைய முளங்கால் வைக்கறாங்க அந்த காலத்து ஒரு வழக்கம் எங்களுடைய தேசி யாராவது கேட்கவணும்னா தலப்பாவை கலட்டி வச்சிட்டா யாரா இருந்தாலும் அடிபடிந்துるவாங்க தன்னுடைய தலப்பாவை கலட்டி அவருடைய முளங்கால் வைக்கறாங்க அவர் சொன்னாரு மௌலவி இலயா நீங்க என்ன சொல்றீங்களோ செய்ய தயார் இந்தா நீங்க உங்களுடைய தலப்பாவை உங்களுடைய காலை வச்சிங்க காலை பூராவும் உங்களுடைய தான் நான் இருப்பேன் அவர்களோடு ஒரு பள்ளி சொன்னேன் பங்களா பாலி மசிதர்கள் சொல்லி அந்த பள்ளி தான் இன்றைக்கு டெல்லி மர்களுக்கு மர்களுக்கு அங்கிருந்து தான் உலகத்திற்கு ஜமாத்திகள் போது உலக மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க மேலான மாணவ நண்பர்களே சகோதர்களே அதனால எங்களுடைய ஈடுபடுத்தின நம்முடைய காலத்தில் இருந்த அந்த கண்ணியங்கள் கௌரவங்கள் உதவிகள் மீண்டும் திருப்பி பெற்றுக் கொள்ளலாம் இந்த மூன்றின் பக்கம் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்ப்பது கஷ்டம் அந்த அடிப்படையில் இந்த மூன்று பணி பெரிய உடைப்புக்கள் வைத்தியர்கள் மாற்றமைப்படணும் என்னுடைய மாற்றமைப்படணும் குடும்பத்தில் ஏற்படுத்தி தருவான் அதற்காக படிக்கக்கூடிய காலம் முழு முறைட்டும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நினைவு காலங்கள்ல விடுமுறை காலங்களையாவது எங்களை காலங்கள நேரங்களை குறித்து அவசர அவசரமா அல்லாஹுடைய பாதையில வெடிக்கிழம்பி போறதுக்கு நாங்கள் எல்லாரும் உறுதியா நியத்தி வைத்துக் கொள்வோமா யாரும் எلبாதீங்க தயவு செய்து கடைசில துவாவுதி முடிற வரைக்கும் எல்லாரும் ඉඳங்க அதனால அந்த நியயத்தோடு இன்ஷா அல்லாஹ் ایڈவான்ஸ் லெவல் பாளவர்கள் இருக்காங்க அவர்களுக்கு இந்த வருஷம் 2001ல ایڈவான்ஸ் லெவல் எக்ஸாம் முடிஞ்சதோடு மூணு மூணு சில்லா போட்டு யார் யார் தயார் எلبு தைரியமா பேரகல சொல்லுக பாப்போம் இன்ஷா அல்லாஹ் அவசர அவசரமா எلبுங்க பாப்போம் இன்ஷா அல்லாஹ் ایڈவான்ஸ் லெவல் எக்ஸாம் முடிஞ்சி மூணு சில்லா போறதுக்கு பிஸ்மில்லாஹ் ஆரம்பிங்க என்ன பாங்கு சொல்ல டைம் ஆவுது அவசரமா முடிச்சோன பிஸ்மில்லாஹ் முடிஞ்சு மூணு அதிகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி வைப்பான கொஞ்சம் அவசர அவசரமா எழுபது எவ்வளவு பெரிய ஏரியா பெரிய அளவுல உழைப்பு செஞ்சு முயற்சி செஞ்சு கூட்டப்பட்டு இந்த கூட்டம் போதாது மூணு பேர்த்த எழும்பிக்கிறாங்க பற வயல எலும்பி நிக்க வைக்க மாட்டா அப்படி போக பார்ப்போம் எல்லாரும் அந்த சைடு போக பார்ப்போம் அட்வான்ஸ் லெவல் முடிச்சிட்டு மூணு சில்லா போறவங்க எல்லாம் போங்க பார்ப்போம் அந்த பக்கமாக தயவுசெய்து போங்க எழுப்பி போங்க விசுமில்லாடு போங்க லெவல் முடிச்சுட்டு மூணு போறோம்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 اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوه المتين ويا رحيم المساكين اللهمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم اهدنا واهدبنا اللهم اهدنا واهدبنا اللهم اهدنا سوال جاءنا جميعا اللهم اجعلنا سببا لمن هدى اللهم هدينا كل ஜோோோ ஆத்த இல்லா ரோல அல்லா ஆத்தன இேக்க வயலா ரோலிக اللهم اقبل بقلوبنا الى هذا العمل اللهم اقبل بقلوبنا الى هذا العمل اللهم اجعلنا من الذين يجهدون في سبيلك حقا ويامرون بالمعروف وينهون عن المنكر ولا يخافون لوم وتعاب اللهم سهيمنا هذا العمل اللهم سهيمنا هذا العمل اللهم علم في قلوبنا هذا الجهد اللهم اجعل مقصد حياتنا هذا العمل பெரிய உழைப்பு முயற்சிக்கு பின்னால் இந்த பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய குற்றங்குளை பொறுத்தருவாயாக நாங்கள் பாதிகள் யா நாங்கள் குற்றவாளிகள் நம்முடைய குற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் எழுபது மடங்கு உள்ளவனியால் அதிகார்கள் கையேந்துவதை விரும்பக்கூடியிருக்கக்கூடிய கரங்களை வெறும் கரங்களை பாவங்களை மன்னிப்பாயாத்திர பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் மூலம் உலகத்தில் உள்ள மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எத்தனையோ நியமத்திகளை செய்திருக்கிறாய் ஒவ்வொரு வினாடியும் நூற்று கணக்கான நியமத்திகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அவ்வாறு ும் உனக்கு மாடு செய்துகின்றோம்யா நம்முடைய பேச்சால் செயலால் நடத்தையால் பிடிப்பதால் நடப்பதால் எத்தனையோ விஷயங்களில் உனக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறோம் நீ நம்மை குற்றம் படித்து விடாதயா நீ நம்மை பொறுத்தருள்வாயாக உன்னுடைய ஜீனுக்காக நம்மை கபூசேவாயாக உன்னுடைய தீனுடைய விளக்கத்தை தருவாயாக யாழ்லா இந்த தீனுடைய உண்மையான விளக்கங்களை தருவாயாக மவுத்து வரைக்கும் இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க சோதிக் சேவாய் இந்த காரணத்தை கூணும் இந்த வேலிலிருந்து நம்மை தூரமாக்கி விடாதேயா இதிலிருந்து நம்மை அப்புறப்படுத்தி விடாதேயா நம்முடைய தவறுகள் பலகீனன் காரன் காரணமா இந்த வேலிருந்து தூரமாக்கி விடாதேயா அல்லா எல்லா நிலைமைகளும் இந்த வேலை இத்திக்காம தோடி செய்ய தோசி செய்வாய சோடி செய்ய தோசி செய்வாயாக யல்லா இத்திகலா தோடி செய்ய தோசீவாயாக யல்லா உள்ளத்திலே உண்மையான ஈமாடை தந்திரளுவாயாக பரிபூர்ணமான எக்கைனை தந்திரளுவாயாக யதார்த்தமான தக்குவா தவக்குளி தந்திரளுவாயாக உள்ளால் உள்ளபடி உன்னை அஞ்சு பயந்து நடக்கக்கூடிய நல்லாட கூடத்தினைங்களை சேர்த்துக் கொள்வாயாக நவியுடைய சுண்ணத்தை அணு அணுவாக பின்பற்ற உதவி செய்வாயாக அது அல்லாதிகளுடைய கலை கலாச்சாரங்களை விட்டும் நம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக குறிப்பாக நம்முடைய வாளிக ஆண்களையும் பெண்களையும் பாதுகாப்பாயாக யாழ்லா தீனுடைய அடிப்படையிலே நாம் நம்முடைய வாழ்வை அமைக்க சோற்றிக் செய்வாயாக இங்கே யார் யாரெல்லாம் பெயர் கொடுத்தார்களோ யா ல்லா எந்த காலத்திற்கு போகுவதற்கு பெயர் கொடுத்தார்களோ யா ல்லா அவர்களுடைய பெயர்களை கபூல் அவர்களுடைய முயற்சிகளை கபூர் செய்வாயாக அவர்களுடைய வெளி கிளம்புகளை லேசாக்கி கொடுப்பாயாக வெளி கிளம்புவதற்கு யார் யார் எவைகள் தடைகளாக இருக்கா அந்த அனைத்து தடைகளையும் நீக்கி வைப்பாயாக உனக்கு விருப்பமான நல்லதார்கள் கூட்டத்தில் நாம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக முறைப்படி வாழ தோற்றிக் செய்வாயாக நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது நமக்கு விமோசனத்தை தருவாயாக நடக்கக்கூடிய பயிற்சிகளின் நல்ல பிரித்த தந்திரவாயாக முழுமையான முறையிலே பாசாகுவதற்கு நீ உதவி செய்வாயாக அதற்கு பின்னால் நம்முடைய வாழ்க்கையை தீனுடைய அடிப்படையில அமைக்க தோசி செய்வாயாக உலகத்திலே வாடும் காலமெல்லாம் வாழ்ந்த வாழ்ந்த மரணிக்கக்கூடிய மரணிக்கூடிய பாக்கியத்தை தருவாயா மரணிக்கக்கூடிய பாக்கி தருவாயா கபருடைய வேதனை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக நபுமார்கள் பயந்து இருக்கிறார்களே வளக்குமார்கள் எங்களால் தாங்க முடியாத ஒளிமயமாக்கி வைப்பாயாக பூஞ்சோடிகளை ஆக்கி வைப்பாயாக கேள்விகள கேள்வி சாக்கி தந்திருவாயாக மஹர் மீதானத்துறை அமளி துமலுடன் மின்னனு விமயத்திலே கடக்கை வாயாக நம் எல்லோருடைய பட்டு போலையே வலது கணத்தில் தந்திரல் வாயாக நம் எல்லோரையும் ஜென்மத்தில் சிறுதோடு சேர்ந்த துவக்கத்தினுடைய மான முஸ்லீம்களையும் இஸ்லாமியர்களையும் பாதுகாப்பாக முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஆளாக்கப்பட்டு இருக்கின்றார்களே அல்லா எத்தனையோ முஸ்லீம்கள் வீடுகளையும் ஊர்களையும் நாடுகளையும் இழந்து கொண்டிருக்கிறார்களே முஸ்லீம்களை பாதுகாப்பாயாக அவர்களுடைய சொத்து செல்வங்களை பாதுகாப்பாயாக அவர்களுடைய உடைமைகளை பாதுகாப்பாயாக நம்முடைய குழந்தைகளுடைய உயிர்களையும் பெண்களுடைய மாடங்களையும் பாதுகாப்பாயாக யா அல்லா அச்சமற்ற பயமற்ற வாழ்வை தந்திரவாயாக நிம்மதியான சந்தோஷமான வாழ்வு ஆ